தொண்ணூத்தி ஒன்று அறிவிக்கின்றார்கள் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் இறக்கும் வரை பஹ்ரை நாட்டு பொருள் வரவே இல்லை பஹ்ரை நாட்டு பொருள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் இறப்புக்கு பின் வந்தபோது அபோபக்கர் ரயில்லாஹூங் அவர்கள் அதே பங்கீடு செய்ய கட்டளையிட்டார்கள் நபிஹிவம் அவர்களின் வாக்குறுதி அல்லது கடன் என்ற நிலையில் உள்ளவர் நம்மிடம் வரட்டும் என்று கூறினார் அபோபக்கர் அவர்களிடம் நான் வந்தேன் அவர்களிடம் எனக்கு நபிசல்லாஹு நகி வசல்லம் அவர்கள் இவ்வாறு வாக்குறுதி கூறினார்கள் என்று கூறினேன் உடனே எனக்கு அவர்கள் இரண்டு கை நிறைய வெள்ளி காசுகளை அள்ளி போட்டார்கள் அதை நான் எண்ணி பார்த்தேன் அவை 500 திருகம் இருந்தது அப்போது அபுபக்கர் அதியுல்லாஹன் அவர்கள் என்னிடம் இதுபோல் இன்னும் இரண்டு பங்கு நீர் எடுத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள் புகாரி இரண்டு ஆறு எட்டு மூன்று முஸ்லிம் இரண்டு நான்கு